பிராட்லா பலமுறை நார்த்தாம் பிரதிநிதியாக பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட முயற்சி செய்தார் இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்று எண்பதாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் தனக்கு இறை நம்பிக்கை இல்லாத இருந்த காரணத்தால் இறைவனின் பெயரில் பிரமாணம் எடுப்பதற்கு பதிலாக உளமாற உறுதி அவர் அனுமதி கேட்டார்